விஷ்ணு ரூபாயூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா வசிஷ்டருடைய குலத்தில் பிறந்தவரான வேதவியாசர் ஐந்தாவது வேதமாக போற்றப்படும் மகாபாரதத்தை எழுதினார் மதுரிகாசிரமத்துக்கு மேலே மானா என்று ஓரிடமுள்ளது அதில் வியாசருடைய குகை வீறு விளங்குகிறது நீங்க எப்ப பதிரிக்கு சென்றாலும் பதிரி விஷால் பெருமான சேவிப்பது ஒரு புறம் இன்னும் அதற்கு மேலே சென்றோம் என்னால் பல முக்கியமான தலங்கள் வருகின்றன அதில் ஒன்று சரஸ்வதி நதியை தரிசித்துக் கொள்ளலாம் அருகில் அமர்ந்துதான் வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதினார் ஹூணு பேரிரைச்சலோட நதி ஓடிவந்ததாம் அந்த இறைச்சல் அவருக்கு தொந்தரவாக இருக்க நீ இரைச்சல் கூடாது பூமிக்குள் போ என்று அவர் ஆணையிட்டார் பதிரிகாசிரமத்துக்கு வடக்கே பூமிக்குள்ளே சென்ற சரஸ்வதி ஆறு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் அலகாபாத் பிரயாக்ராஜ் அந்த இடத்துல தான் திரிவேணி சங்கமும் உள்ளது கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் அங்குதான் சங்கமிக்கின்றன அங்குதான் சரஸ்வதி தேவி தலை காட்டினர் இவ்வளவு தூரமும் அந்தவாஹினியால் பூமிக்குள்ளேயேதான் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறாள் எது காரணம் மகாபாரதத்தை எழுதும் போது தொந்தரவு கூடாது எடையூறு கூடாது என்பதற்காக சொல்ல அதற்கு நங்கர சரஸ்வதி தேவி தரைக்குள்ளே சென்றார் அப்பேற்பட்ட இடம் யாசருடைய குகை அங்குதான் இருந்து மகாபாரதம் இயற்றப்பட்டது அங்கிருந்து கொண்டு எத்தனை தர்மத்தைத்தான் அவர் அந்த தர்மத்தில் பலவற்றை விதர் திருதராஸ்தனுக்கு உபதேசித்துக் கொண்டு வருகிறார் அதில் ஐந்தைந்தாக யாரார் போத்துதற்குரியவர்கள் யாரார் பூஜிக்கத் தகுந்தவர்கள் யார் நம்மை விடாமல் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்று ஐந்தைந்தாக பார்க்கும் இப்ப பார்க்க வேண்டியது ஐந்துகளுக்குள் கடைசி ஐந்து மிக ஆபத்தான ஐந்து இதை பார்த்த அஞ்ச வேண்டிய ஐந்து என்ன உங்களுக்கு அஞ்சப்பத்தி முன்னூற சொல்லச்சே அஞ்சு ஆனா அஞ்சாதி கோள் ஐந்த கேட்டுங்கோன்னு சொன்னேன் இந்த அஞ்சை பற்றி மட்டும் கண்டிப்பாக கேட்டு பயத்துக்குத்தான் ஆகணும் திரிகள் எங்கேயும் போய் தடின்னு போக வேண்டாம் நம்ம வீட்லேயே தான் இருக்கார் நம்ம வீட்டில் யார் இருக்கும் அப்பா அம்மா மனைவி கணவன் பிள்ளை ஏதாவது அஞ்சு பேரா அவளை பார்த்து எதுக்கு பயப்படணும் வேண்டாம் வேண்டாம் இந்த ஒத்தர்ட்டையும் அந்த அஞ்சு பேர் இருக்கார் ஒத்திரட்டை அஞ்சு பேர் யார் இருக்க போறான்னு யோசித்தால் வெளியில எல்லாம் இல்ல வீட்டில தான் இருக்கார் வீட்லையும் பக்கத்து ரூம்ல இல்ல நம்ம கிட்டேயே தான் இருக்கார் நம்ம உடம்புலயே தான் இருக்கார்கள் ஐம்பலன்களைத்தான் கூறுகிறார் இப்ப கடைசியா நாம பார்க்க வேண்டியது ஐம்பலன்கள் படுத்தும் பாடு அவற்றை எப்படி அடக்க வேண்டும் இந்த ஐந்து புலன்களுக்கும் தலை வந்திருக்கார் மனசு மனது மைண்டு ஆங்கிலத்தில் சொல்றோம் மனதுன்னு தமிழ சொல்றோம் மனசுன்னு வடமொழி கூறுகிறது இந்த மனதும் கட்டில்லாமல் ஓடும் மனத்தாலே கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஏன் ஆத்மா மனத்தின் மூலமாக கட்டுப்படுத்த வேண்டிய ஐம்பல்கள் அது மிக ஆபத்தானவை இத்தனைக்கும் அதுகளுக்கு அறிவே கிடையாதுரியுமோ ஐம்புலன்கள்னா நம்முடைய பஞ்ச ஞானேந்திரியங்கள் அறிவு புலன்கள் ஐந்து செயல் புலன்கள் ஐந்து அறிவு புலன்கள் ஐந்தான் ஞானேந்திரியங்கள்னு சொல்கிறோம் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவை ஐந்து தான் ஐம்புலன்கள் இவ்வ ஐம்புலன்களை கொண்டு ஐந்து விஷயங்களை கிரகிக்கிறோம் கண்ணை கொண்டு உருவத்தை கிரகிக்கிறோம் காதை கொண்டு ஒலியை கிரகிக்கிறோம் நாக்கை கொண்டு சிவையை கிரகிக்கிறோம் மூக்கை கொண்டு மனத்தை கிரகிக்கிறோம் அதே தோலை கொண்டு தொடு உணர்ச்சி தொடுகையை கிரகிக்கிறோம் இந்த ஐந்தை கொண்டு உலகத்திலே எல்லா இன்பத்தையும் நாம் அனுபவிக்கிறோம் இந்த ஐந்தையும் மனது தலைவனாக கொண்டவை இவ்வைந்தும் மனதை தலைவனாக கொண்டவை மனது ஆத்மாவுக்கு அடங்கினது ஆத்மா மனத்தின் மூலம் இவ்வைந்தையும் அடக்க வேண்டும் மன பிரகிரவான் நரகான்னு சொல்லுவார்கள் ஐந்து இந்திரியங்கள் ஐந்து குதிரைகளைப் போலே குதிரங்கள் தரிகட்டு ஓடும் அதுகளை கடிவாளம் போட்டு இழுக்கணும் கடிவாளம் தான் மனசு புத்தி சாரசிகி அதுக்கப்புறம் இந்த கடிவாளத்தை ஆர் பற்றி கொள்ள வேண்டும் புத்தி அல்லது ஆத்மாவே தான் பற்றி கொள்ள வேண்டும் ஆத்மா மனதென்னும் கடிவாளத்தை கொண்டு ஐம்புலன்கள் என்னும் தரிகட்டு தெரியும் குதிரைகளை இழுத்து பிடிக்க வேண்டும் அஞ்சு குதிரையுமா தரிகட்டு போவோம் சாமி அப்படி ஒண்ணும் தெரியலையே போ சில சமயத்துல கண்ணு மட்டும் பார்த்து கட்டுப்படுவோம் இல்ல காது மட்டும் தப்பானதை கேட்டு கட்டுப்படும் நல்லா தூங்கிட்டு இருக்கலாம் இல்ல ஏதோ ரூமுக்குள்ள இருக்கும் இந்த பெருமாளுடைய படத்தை தான் கண்ணு பார்த்து ஆனா பக்கத்து ரூம்ல இருக்கிறவா ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிறத காது கட்டுன்னு வச்சுங்க உடனே இந்த கண்ணு பெருமாள் படத்தை பார்க்கும்னு நினைச்சிரு கண்ணு பெருமாள் படத்தை பார்த்துட்டே ஆனா கண்ணுல அது கிரகிக்கவே கிரஹிக்காது காதுல அந்த பக்கத்து ரூமு ஏதோ இருக்கும் இல்லையோ பக்கமே போயிட்டு இருக்கும் அதே ஒரு மனம் ஏதோ ஒரு மனம் யாரோ ஒருத்தருடைய அல்லது எங்கேயோ போக வேண்டிய ரோஜா எங்கேயோ வேண்டிய ஒரு வாசனை அது வருதுன்னு வச்சுங்க நன்னா காது ஒரு உயர்ந்த பக்தி பாடலை கேட்டு இருந்தா கூட அதுக்கப்புறம் காதுல போகவே போகாது எல்லாம் இங்கே வருது யார் போறா இப்படிங்கறதுலதான் உடனே ஓடுறது பாருங்க நம்ம சந்தேகம் சேர்ந்து நம்மளை கெடுக்கிறதா இல்ல தனித்தனியா கெடுக்கிறதா அஞ்சும் கெட்டு போனா தான் நம்ம கெட்டு அஞ்சும் ஒத்துழைக்குமா இது எப்படி இந்த அஞ்சுக்குள்ள கூட்டுறவு முயற்சி எப்படி என்ன நமக்கு தோன்றது இல்லையோ அதுக்குதான் இப்ப சமாதானம் செல்லப்படுறார் இந்த ஐந்து இருக்கேன் ரொம்ப பயங்கரமானவைண்ணுலார் பெருமாறு கடிமை செய்வாரையும் நம்மாழ்வார் ஒரு பசரத்தில் திருவாயமல தெரிவிக்கிறார் பகவானுக்கு பக்கத்துல நெருக்கமாகந்து தொண்டுபுறக்கூடிய கருடனை கூட ஐம்பலன்கள் விட்டு வச்சதே கிடையாது கருடனுக்கு பசி கோபம் ஒரு பாம்பு வந்து கண்ணனுடைய ஆசனத்தின் காலை கட்டி கொண்டது சரி அபயம்னு கண்ணனு சொல்லிவிட்டார் சுமுகம்னு அந்த பாம்புக்கு பேர் கருடன் அந்த பாம்பை துரத்தி வந்தார் இது என்னுடைய உணவு கொடுன்னார் வாஸ்தவன உணவு தான் நான் ஆனா என்கிட்ட சரணாதிபன் எடுத்து நான் காப்பாத்தறேன் வரை சொல்லுட்டேன் நீ வேற பாம்பு பாத்துக்கோன்னு கண்ணன் சொன்னார் உன்னையும் உன் பிராட்டியும் என் முதுகேல் சுமந்தேனே நீ எனக்கு காசின் நன்றி இதுதானா அப்படின்னு கருடன் கேட்டார் கண்ணனுக்கு முத வியப்பா போச்சு கணேசன் இவரையும் விட்டு வைக்கல பத்தியா பசிகோபன் என்னையே எதிர்த்து பேச வைத்து விட்டதே இங்கே வா கிட்டத கூப்பிட்டார் என்னமோ என்ன சூச்சினை தூக்கினேன்னு சொன்னியே என் கட்டவர்களை தூக்கு பார்ப்போம் விழி பிடுங்கி போய் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டார் கருடன் அப்ப அவரையே நிச்சப்படி பெருமாளுக்கு வாகனமே அவர் தான் அவரை கூட இது விட்டு வைக்கலு சொன்னால் நாம எம்மாத்திரம் எலி எலும்பர்கள் அல்லவா நம்மளை ரொம்ப செக்கிலெட்டு திரிக்கும் ஐவர்னு அழுவார் சொல்றார் ஒரு செக்குக்குள்ள போட்டு எண்ணெய் ஆட்டுறதுக்கு எள்ளை போடுற முடியோ அத போட்டு அரைச்சா அந்த எள்ளைங்க நகர முடியுங்கிறது சக்கையா போய் ஊமியாக்கி அப்படியே எண்ணெய் தான் வெளியில வந்தாங்க போல இந்த ஐந்தும் நம்மள போய் செக்குக்குள்ள போட்டு ஆற்றாப்புற சமப்படுத்தி ஐவர் திசை திசை வலித்து எட்டு அஞ்சு பேரும் அஞ்சு பக்கத்தில் இழுப்பார்கள் இவ்வைவரும் ஒருங்கிணைந்து செய்கிறார்களா அஞ்சு பேரும் கெட்டாதான் நாம கெடுவோமா இல்ல ஒன்னு கட்டா கூட மத்த நாளையும் பாதுகாத்து இல்லாமா இதுக்கு புரியத்துக்காக ஒன்னு சொல்றேன் இப்போ ஒருத்தருக்கு ஹயாடு இருக்குன்னு வச்சுக்கோ அதுக்குன்னு உடனே மூளை வேலை செய்யாதும் ஒன்னு இல்லை இல்ல அவருடைய லிவர் வேலை செய்யாதுன்னு இல்ல கால் கை எல்லாம் ஒண்ணு வேலை செய்யாதுன்னு இல்ல ஹிரதயத்துல ஒரு ப்ராப்ளம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியா போடும் இப்ப எந்த யாரை பாருங்க டாக்டர் கிட்டையும் விசாரிச்சு பாருங்க ஒரு ஆர்கன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு ஏதோ ஒரு குற்றம் இருக்குன்னு சொன்னால் உடம்பு முழுக்க எல்லாம் கட்டுப்படுறதா தெரியல மெதுமெதுவா வேணா கெடலாமே தவிர ஒன்னு இருந்தா தாராளமா அதை ட்ரீட் பண்ணிவிட்டா எல்லாமே சரியா படுறது இப்ப நமக்கு ஏதோ வயர் அழற்சி நோய் ஏதோ தெரியாதுல வயர் கஷ்டப்படுத்துறதுன்னா சுவாமி அவருக்கு ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளமா சொன்னதே கிடையாது வயருன்னா வயர் தான் கஷ்டம் வலது கால அடிபட்டுதுன்னா இடது காலக்காதப்படுப்படுறதா இன்னொன்னு வலதுகை பிராக்சர் ஆச்சுன்னா சேர்த்து வச்சு இடதுகை வேலை செய்யுது இப்போ ஒரு கை பிராக்சர் உடம்புக்கு பிராக்சர் ஆயிடுறக்கா அப்படி இல்லையோ இல்லையோ அதே போல கண்ணு கண்டடத்தை பார்த்துதுங்கிறதுக்காக சாமி கண்ணு மட்டும் கெட்டுக்கும் காது ஒழுங்கா தான் இருக்கும் மூக்கு ஒழுங்காத்தான் இருக்கும் அப்படின்னு தானே இருக்கணும் இப்ப நம்ம உடம்பு வரைச்சே வியாதி வரச்சே சொல்றோம் ஒன்னு கட்டுப்படுத்தினா எல்லாம் கெட்டுப்படாது அதது நன்னா தான் வேலை செய்யும் என்ன சொல்றேன் கோமால படுத்துட்டு இருக்கிறவா பல பேர் இருப்பா எதுவுமே இல்லை ஆனா நன்னா கிருதயம் துடிச்சுட்டுதான் இருக்கு வேலை செய்யுக்கும் வாழ்கின்றே இருப்பா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்ப எத்தன உறுப்புகள் கெட்டு போனாலும் இன்னும் பல உறுப்புகள் ஒழுங்கா வேலை செஞ்சது கொள்ளு இந்த புலன்கள் அப்படியாங்கிற கேள்வி பஞ்சேந்திரிய மத்யசியம் சேது ஏகம் இந்திரியம் சகோஷ சிரவதி பிரஜ்யா திருதேகே பாத்திராதி போதகம் திருதே பாத்திராதி போதகம் ஒரு துருத்திங்க எக்ஸாம்பிளா எடுக்கப்பட்டது துருத்தி பாத்திர தோல் துருத்தி துருத்தில அழு அழுத்தின கா வந்து அதை வச்சு வேலை செய்வா ஒரு தோல் பயின் வச்சுக்கோ அதுக்குள்ள திருத்தியில ஒரே ஒரு இடத்துல ஓட்ட போடுவோம் ஒரு துளி வெளியேறணும் வெளியேறுமா எப்படியோ அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே பாக்கிரத்துக்குள்ள இருந்த மொத்த தண்ணீரும் வெளியிட முடியும் அப்ப திருத்தியில ஒரு இடத்துல ஓட்ட விழுந்ததுக்காக ஒரு துளி தண்ணீர் வெளியில போகுங்கிறது கிடையாது அனைத்துமே வெளியில போயிடும் காற்று அதே போலத்தான் பலூன்ல ஒரு இடத்துல ஓட்டப்படுங்க உருதுலி காற்றா வெளியில போறது மொத்தமே வெளியில போடுமோ அதே போல ஐந்து புலன்களுக்குள்ளே ஒரு ஓட்டையில ஒரே ஒரு புலனில் ஓட்ட விழுந்து கண்டபடித்து தறி கட்டி ஓட ஆரம்பித்தா தன்னடைய அஞ்சும் வெளியில் போடும் அதுக்குதான் முதல்ல உதாரணம் சொன்னேன் கண்ணு நன்னா பெருமாள் படத்தை பார்த்து ஏதோ ஒரு விவேதேசத்தை பத்தி ஒரு டிவிடி போட்டிருக்கேன் அது ஓடின் இருக்குன்னு வச்சுக்கோ என் கண்ணு பார்க்கட்டே இருக்கு இதே சமயத்துல பக்கத்து ரூம்ப யாரோ என்னை பத்தி வம்பு பேசுறாள்னா டிவிடி ஓடிட்டு இருக்கும் கண்ணு திவதேசத்தை பார்த்துட்டு இருக்கும் ஆனா அந்த கண்ணுனுடைய புலன் இங்க இருக்கவே இருக்காது கண்ணு தெரியறாப்புல இருக்கும் அதுவும் ஓடிப்படும் கையில ஏதோ வச்சுன்னு பூத்து பெருமாள் படத்தான் நான் பாத்துட்டேன் அவ்வளவுதான் அந்த புஷ்பத்தனுடைய மனமே மூக்குக்கு தெரியவே தெரியாது போகவே போடும் அப்ப ஐம்பின் புலனுக்கு அந்த இடத்துக்கு ஓடிப்படுறது இல்லையோ நம்ம ஆனா என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அந்த காது மட்டும்தானே கெட்டுது கண்ணு பெருமாள் தானே பாத்துட்டு இருக்கு நடக்கவே நடக்காது நீங்கேறுண்டூசி குத்திட்ட காற்றையும் வெளியேறுகிறா போலே ஒரே ஒரு புலன் நமக்கு கேட்டு போச்சுனாலும் அனைத்து புலன்களையும் இழுத்துக் கொண்டு போகும் அது போறதோட அல்ல ஐந்து குதிர்கள் ஓடி திடீர்னு குதிரை தரிகட்டா என்ன ஆகும் கடிவாளத்தை இழுத்து பிடிக்கிறதுக்கு முடியலே கடிவாளமும் கையில இருந்து பிடிச்சு போடாத அதை மனம் இப்ப மனத்தை கடிவாளம்னு பார்க்க முடியும் மனதன்னும் கடிவாளமும் கையில இருந்து தரிகட்டு போடும் அப்ப ரொம்ப இழுத்து பிடிக்கணும்னு அர்த்தம் குதிரை ஒழுங்கா இருந்தா கடிவாளத்தை ஒழுங்கா பிடிச்சி ஓட்டின்னுக்கலாம் அப்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் தரிகட்ட ஓடுற குதிரையா இருந்து அப்ப கடிவாளத்தை ஓட்டுறவன் ரொம்ப இழுத்து பிடிக்கணும் தேரோட்டி ரொம்ப ஜாதிரையா பிடிக்கணும் வேற ஆறுதான் ஒரு ஒரு ஜீவாத்மா தான் தேரோட்டி எங்கேயோ படுத்து என் கண்ணு என்னத்தையோ கேக்கறது என் காது எதையோ மனசுக்கெல்லாம் அறிவே கிடையாது கண்ணுக்கு அறிவு கிடையாது காதுக்கு அறிவு கிடையாது மூக்கு அறிவு கிடையாது அதனால அதுகளா தரிகட்டு போறதுன்னு நம்ம குற்றம் நாம எஸ்கே திசத்தினால வெளியேறிடுறதுக்கே முடியாது அதை அடக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஒரு சேர்ந்தது என் மனது நினைத்தது சொல்ல சொல்லாதீங்க இந்த வார்த்தை என்ன பார்த்துங்க என் மனது நினைத்ததல்ல நான் மனத்தால் நினைத்தேன் இதுதான் சரியான பிரயோகம் சென்டென்ஸ் எழுதணும்னாலே என் மனது நினைத்ததுன்னு சொன்னால் மனத்துக்கு தானே நினைக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும் கிடையாது அதுக்கு அறிவே கிடையாது அதுக்கு புத்தி இருக்குன்னா அதுக்கு ஞானம் இருந்தான் அது கிடையாது ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு என்ன சொல்லணும் கண்ணால் பார்க்கிறேன் காதால் கேட்கிறேன் மூக்கால் முகர்கிறேன் நாக்கால் சுவைக்கிறேன் மனத்தால் நினைக்கிறேன் அப்ப என் மனது நினைத்ததுன்னு சொல்லக்கூடாது என் மனது தரிகட்டைந்ததுன்னு சொல்லக்கூடாது நான் மனத்தால் நினைத்தேன் நான் மனத்தை கட்டுப்படுத்தினேன் நான் கண்ணை கட்டுப்படுத்தினேன் ஆகையாலே இவ்வைந்தும் எப்போதும் ஓட காற்று கொண்டிருக்கும் சமயத்தான் ஓடுறதுன்னு எங்களுக்கே தெரியலே நீர் திரும்ப திரும்ப இப்ப நாலு தரம் இது அடக்கவே முடியாதுன்னு சொன்னதுனால ஒண்ணும் எங்களுக்கு தெரிஞ்சதை தான் நீ சொல்லிருக்க இது என்ன லாபம் அப்ப இந்த நிகழ்ச்சியை தானே தெரியாத சொற குதிரை அடக்கிறதுக்கு வழி என்ன நமக்கு இன்னும் போறது கண்ணம் ரொம்ப ஆச்சரியமா ஆறாவது அத்தியாயத்தில் இதுகள் எப்படி போகும் அதுகள் எப்படி பிடிச்சி விழுத்துன்னு வரணும் சொல்றி உபதமையது புத்தியா திருஹீதையா மெதுமெதுவா தான் அர்ஜுனா அடக்க முடியும் ஏனமோ ஓவர் நைட் இதுகள் எல்லாத்தையும் அடக்க விடலாம்னு நினைக்காது ஏன்னா இந்திரியங்கள் இன்னைக்கு நேர்த்திக்கல்ல இதுல ஒரு ஆச்சரியம் தெரியுமா புலன்கள் எல்லாம் இந்த கண்ணுங்கிறது சூர் கோலகம் மாம்சம் இதுக்குள்ள கண்ணு புலன் இருக்கு மூக்குள்ளுகர் புலன் இருக்கு இந்த புலன்கள் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு செட் ஆப் புலன்கள் தான் மாறவே மாறாது அதுகளே தான் வந்து கொண்டிருக்கும் இந்த நாக்கு வராது இந்த மூக்கு வராது மூக்குள்ள இருக்கிற புலனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் காது இருக்கலாம் ஆனா கேட்கறேன் அப்போ செவி புலன் பாதிக்கப்பட்டிருக்கு அட்டான் அந்த புலனை சொல்லிட்டு இருக்கேன் அது ரொம்ப சூக்மமானது நுண்ணியது ஒரு ஆத்மா ஒரு உடலை விட்டுட்டு அடுத்த உடலுக்கு போறச்சே அந்த ஐம்புலன்களும் அவரோட தான் போகும் இந்திரிய சூக்மம்னு சொல்லுவா அந்த அஞ்சும் எப்ப தெரியுமா விட்டுடும் எப்ப அவருடைய கடைசி பிறகு முடிந்து வைகுந்தத்துக்கு போகிறாரோ அப்பதான் இந்த அஞ்சும் அவரை விடவே விடும் பெரிய ஆபத்தை பத்தி இல்ல நம்ம என்னமோ உயிர் போறச்சே இந்த அஞ்சும் வேற புதுசு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேமே அதெல்லாம் இல்லை அதே செட் ஆஃப் மாறி மாறி மாறி எடுத்தாலும் வரும் அதுகளுக்கு இருக்கிற பண்பு மாறிட போறதா சுருத்தியில ஒரு ஓட்ட விழுந்தா அத்தனை வெளியில போட முடியும் உபரமையது மெதுவே மெதுவே இந்த கண்ணு எதை பார்க்குமோ காது எதை கேட்குமோ மூக்கு எதை முகருமோ அததுல இருந்து கொஞ்சம் திருப்பு அந்தந்த புலனை மனத்தை வச்சு திருப்பி திருப்பி ஆத்மாவிடத்துல செலுத்தறதுக்கு மற்றவத்திலே மா கண்ணு பாக்குறதே என்ன சக்தி இதை விட எவ்வளவு உயர்ந்த பெருமாள் இருக்கார் என்று சொல்லி சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் அதுகளை திருப்பிடுவா எதோ எதோ நிஷரதி மன இந்திரியங்கள் அத்தனையும் சஞ்சலம் அஸ்திரம் எதோ எதோ நிச்சலத்தி எந்தெந்த வழியில வழியில ஓடி போ பாக்குறதோ அது பின்னாடி ஆடுற மாட்டேன் ஆடித்தாங்க இருக்கணும் பாடுற மாட்ட பாடித்தாங்க இருக்கணும் அதுகள் போற வழியே போய் இழுத்து கொண்டு வா சஞ்சலம் அஸ்திரம் நியம்ய ததத்தோ நியம்ய அததுகளை நியமித்து விட்டு ஏதது ஆத்மன்னேவ வசம் ஏது பார் ஆசைய குறைக்க குறைக்க புலன்கள் ஓடாத அர்ஜுனா ஆசை அதிகமானாத்தான் அது முன்னாடி புலன் ஓட பாக்குறது ஆசையை குறைச்சிக்கோ புலங்கள் அடங்கும் மெதுவத்தான் செய்யணும் உறுதி கொண்ட உள்ளத்தாலே தான் அடக்குவதற்கே இயலும் அது இல்லாதவரை இந்த ஓட்ட விழுந்தால் வெளியேறக்கூடிய தண்ணீரை போலே இவை அனைத்தும் வெளியேறிவிடும் என்று கடைசியாக அஞ்ச வேண்டிய ஐந்தனை பற்றி சொல்லி அஞ்சோட கதையை முடி இனி இதற்கு மேல் ஆரை பற்றி பார்க்க வேண்டும் ஆறஆறா கேட்க கேட்க ஆறியிருப்போம்